வுக்குள் பரிசுத்தாவியானவர் அதை குறித்துல நாம் சிந்திக்கலாம் வந்த பின்பு பேதைய செயல்பாடுகள் என்ன பரிசு தாவி வருகிறதுக்கு முன்பாக பேத செயல்பாடுகள் என்ன பரிசு தாவி வர்றதுக்கு முன்னால பேதுருவு பற்றி அறிவு என்னன்னா நாலு பதிமூன்று பேதரும் பேசுகிற தைரியத்தை என்றும் அறிந்து கொண்டார்கள் தகுதி இல்லாத தன்மை அங்க எப்படி சொல்லியிருக்கு பாருங்க படிப்பறிவன் அடுத்து அவன் யாரு பேதமை உள்ளவன் ஒரு வெகுளித்தனமான ஒரு ஆள் ஒரு பேதமைங்கிறது முட்டாள்னு எடுத்துக்கலாம் பேதைகள் பேதமை ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் அவனுடைய தன்மை இருந்தது அடுத்து அவனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சபித்தான் சத்தியமணி நான் இது அவனுடைய வெளியரங்கமான செயல் அதற்கடுத்து இந்த ஊழியன் வேண்டான்னு சொல்லிட்டு மீன்பிடிக்க போயிட்டான் அதுவும் நமக்கு தெரியும் வாசிங்க சபித்தான் சத்தியம் மறுதளித்தான் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் தொடங்கினான் சபித்தான் சத்தியம் மன்னமும் தொடங்கினான் அடுத்து மருதளித்தான் கடைசியில் பார்க்கும் பொழுது அவன் ஊழியத்தை விட்டுவிட்டதாக வேதம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அவன் மீன்பிடிக்க போய்விட்டான் முதலாவது 21- ஒன்னு சீமோன் பேதூவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரன் ஆகியும் அவருடைய கூடி இருக்கும் போது மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் போயிட்டான் ஒன்று படிப்பறிவில்லாதவன் இரண்டாவது பேருமை உள்ளவன் மூன்றாவது சபித்தவன் நாலாவது சத்தியம் மனிதவன் ஐந்தாவது மறுதளித்தவன் ஆறாவது மீன்பிடிக்கப் போனவன் அதாவது பின் மாற்றத்துக்குள்ள பழைய தொழிலுக்கு போனவன் இதுதான் அவனுடைய பழைய தன்மை ஏழாவது நேசிக்கும் தன்மையை இழந்து போன ஒரு மனிதன் அதனால் ஏசு அவனை பார்த்து என்ன கேட்டாரு இவர்கள் எல்லாரிலும் இனி என்ன அதிகமாய் நேசிக்கிறாய் ஏன் அந்த கொஸ்டின் பதினஞ்சு இருபத்தி யோவான் இருபத்தி ஒன்று பதினஞ்சு அவர்கள் அதிகமா அன்பா இருக்கிறாயா என்றார் கேள்விக்கு காரணம் என்ன அன்பு இல்ல அன்பு இருந்தா என்ன செய்யுமா ரோமர் எட்டாம் அதிகாரம் கடைசியின்படி கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அன்புல நிலைத்திருந்தா நமக்குள்ள பிரிவு வராது ஏசு விட்டு ஓடி போக முடியாது அப்போ ஏழு தன்மை இல்லை நேசிக்கும் தன்மை இல்லை இது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவதற்கு முன்பாக அவனுடைய காலங்களில் நடந்த காரியங்கள் இப்போ பரிசுத்தாவி பெற்ற பின்பு உள்ளது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பரிசுத்தாவி பெற்ற பின்பு அவனுக்குள்ள நடந்த முக்கியமான காரியம் என்ன பரிசுத்தாவி பெற்ற பின்பு அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் அவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்குது அபிஷேகம் கிடைச்ச உடனே அவன் தேவனுடைய பேசினான் வார்த்தையை பேசினான் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது வெறும் அந்நியவாசி மாத்திரம் அவன் வெளியரங்கமாக தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சுவிசேஷத்தை தேவனுடைய உபதேசத்தை பேசுவான் நமக்கு உபதேசம் பேச வேண்டிய இடத்துல உபதேசம் பேசணும் அவன் மூணாம் கிளாஸ் பிள்ளைகளேட்டை பேசினா மண்டியில் ஏறாது அங்க பேச வேண்டியது சத்தியத்தை அறிஞ்சவங்க பத்தியில பேச வேண்டியது என்னது உபதேசம் இங்க நான் பார்க்கும்பொழுது அவன் அழகாக பேசுறான் யோவையில் தீர்க்க தரிசின வசனத்தை எடுத்து அட்டவசமா பேசுறான் பதினாறாம் வசனம் தீர்க்க தரிசியாக யோவிலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது உடனே அவங்க சொல்றாங்க பிரசங்கம் முடிச்ச உடனே நாங்க என்ன செய்யணும்னு உடனே அதுக்கும் வசனம் சொல்றான் நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்குண்டு அனசானம் பெற்று பரிசுத்தாவி பெறுங்க வரத்தை பெற்றுக் கொள்ளுங்க இந்த சந்ததியை விட்டு விலகிடுறவங்க லட்சித்துக் கொள்ளுங்க அருமையா அவங்களுக்கு சுவிசேஷமும் உபதேசமும் அருமையா போதிக்கிறான் அபிஷேகம் பெற்ற நான் இந்த நாட்களில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும் பிரசங்கம் பண்ணணும் பேசுறீங்களா தேவன்டைய வார்த்தைய உங்களால் அதை பேச முடியுதா அதுதான் தேவன்டைய திட்டம் அபிஷேகம் பெற்றவங்களை குறித்து முதலாவது தேவன்டைய திட்டம் அதுதான் அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது 20 கத்துருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் சொல்லுங்கள் என்றும் காரணம் நீங்கள் வெளியே போய் ஜீவ வார்த்தைகளை பேசும் இந்த வார்த்தையில பரிசு தாவி பெற்றவங்க எத்தனை பேருக்கு நீங்க சுபிசேஷம் சொல்லி இருப்பீங்க உபதேசம் சொல்லியிருப்பீங்க அபிஷேகத்தினுடைய முதல் செயல் வார்த்தையை வெளிப்படுத்துதல் அப்போ சில நடிகாரம் ஒரு சப்பானிய ஆரம்பித்தான் வல்லமை விளங்கிற்று மூணாம் அதிகாரம் எட்டு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரனாகி நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய அபிஷேகம் வரும்பொழுது குணமாக்கும் வல்லமை விளங்க ஆரம்பிக்கும் வெளியங்கமான அற்புதங்கள் நடக்கும் அப்போ சில நான்கு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் அற்புதங்களை செய்யும் சக்தி நமக்குள்ள இல்லன்னு சொன்னா அபிஷேகம் டம்மியா இருக்கு இன்னும் அதிகமா சொல்ல போனா அப்போ சொல்ற ஐந்து பதினைந்து பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் ஒரு பாத்திரங்களாக மாறினார்கள் அதான் முக்கியம் ஆவிக்குரிய ஜீவிட்ட பிறகு நம்ம அபிஷேகத்தில் சும்மா இல்ல அபிஷேகத்தில் நிரம்பும் சுகமாக்கும் வல்லமை அற்புதங்களை செய்யும் சக்தி நடக்கும் தானாவே நட சண்ட உனக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்யக்கூடிய பெரியவர் இருக்கிறார் உனக்குள்ள பெரிய காரியங்கள் நடக்கும் மூன்றாவது அவனை அழைக்கும் போது கத்திர சொன்னார் நீ மீன் பிடிச்சிருக்கிற எப்படி மாத்த போறேன் ஒரு நிமிஷத்தில் கூட நிறுத்தி அழகா இந்த இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏற குறைய ஐயாயிரமா இருந்ததுல எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டாச்சே அபிஷேகம் பெற்ற அஞ்சு மூவாயிரம் பேர் அற்புதம் நடந்த போது அஞ்சாயிரம் பேர் இப்ப இவன் போய் யாரையும் வலைய போட்டு பிடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க பிரதர் சிஸ்டர் வாங்க அப்படிலாம் கூட்டு வரல வல்லமை வெளிப்படும் பொழுது தானாவது பலப்பழத்துக்கு ஈ அணி செய்ய வேண்டியல வா வான்னு கூப்பிட வேண்டியல்ல பலாப்பழத்தை ஓபன் பண்ண போது யாரு வந்துருவா நமக்குள்ள சரியான பரிசுத்தாவின் வல்லமை இருந்தால் ஒன்று நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம் இரண்டாவது தேவன்டைய வல்லமையை வெளிப்படுத்துவோம் மூன்றாவது ஜனங்களை பிடிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம் நான்காவது ஆரம்பத்தில் ஒரு பெண் வந்து நீ அவனோடு கூட இருந்தாய் அந்த மனிதனோடு கூட இருந்தாய் அப்படின்னு கேட்ட என்ன சொன்ன ஸ்ரீயே பெண்ணே அந்த பெண் அந்த மனுஷனே நான் அறியன் ஆனா இப்போ அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த பயம் ஓடிய போச்சு அதிகாரம் ஒருவரோடும் அவர்களை உறுதியாக பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதே என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதரும் யோமானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறதுக்கு பயம் போயிடுச்சு அபிஷேகம் வந்து அன்பு அபிஷேகத்துக்கு இன்னொரு என்னது அன்பு 5 ரோமரை அதிகாரம் மேலும் நமக்கு அருளப்பட்டே தேவ அன்பு நம்முடைய ஊற்றப்பட்டது என்னது தேவ அன்பு அன்பு உள்ள வந்த பிறகு மனுஷ பயன் சுத்தமா போயிடுச்சு அப்பேசுக்காக அடிக்கப்படுறதுக்கு ரெடியா ரெடி அடி வாங்கிக்கிறேன் சில வேலையை தொங்குறதுக்கு ரெடியா ரெடி அடி வாங்கிக்கிறேன் ஒன்று அபிஷேகம் பெற்ற மனுஷன் வார்த்தையை பேசுவான் ரெண்டாவது அவனுக்குள்ள வல்லமை விளங்க வேண்டும் மூன்றாவது அவன் மனிதனை பிடிப்பான் நான்காவது அவனுக்கு தைரியம் வந்துடும் பயம் போயிடும் அதான் அப்போ சில நாலாம் அதிகாரம் பதிமூணு பேசுகிற தைரியத்தை இப்ப அவங்களுக்குள்ள தைரியம் வந்துருச்சு மிகுந்த பலனுக்கு தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் ஒரு அபிஷேகம் பெற்றவனுக்கு தைரியம் தான் முக்கியம் இறங்கி அடிக்கலாம் என்ன செய்யுங்க அந்த விதமான ஒரு சத்தியத்தில் ஒரு தைரியம் வந்தது அடுத்து அவனுக்குள்ள இருந்த வல்லமை அவனை ஜனாய் உருவாக்கிடுச்சு அபிஷேகம் வந்து அவனை ஜப வீரன முதலாம் ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவாலயத்துக்கு போனார்கள் ஜபாலயத்தில் எதுக்கு போனாங்க தேவாலயத்துக்கு எதுக்கு போனாங்க மறுநாளிலே அவர்கள் அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் ஜபம் மேல் வீட்டில் ஏறினான் ஜப வேலைங்கிறது ஒன்பதாம் மணி நேரம் ஒண்ணுல ஆனா இப்ப தனக்கு கிடைச்ச நேரத்துல ஜபம் பண்றான் ரெண்டு ஜபம் இருக்கு சபையில ஒரு ஜப கூறிய ஒரு டைம் இருக்கு அது ஜப நேரம் இது போக உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் ஜபிக்கணும் நீங்க அப்போஸ்ல பத்தாம் நேரத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா பசிக்குது அவனுக்கு ஜிக்க நமக்கு இந்த நாட்களில அபிஷேகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை அவன் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிருவான் தேவ சமூகத்துக்கு போயிடுவான் அபிஷேகம் அவனை லீட் பண்ண ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்கணும் சோத்திரம் சோத்திரம் யாரும் பாக்கலையா யாரும் இல்லையா டிஸ்டர்ப் இல்லையா பிள்ளைங்க இல்லையா புருஷன் போயாச்சும் ரைட்டு தோத்திரம் பண்ணு அரை விட்டு போட்டு தேவசமுத்தில கொஞ்ச நேரம் ஜெபிச்சிடலாம் அப்படி ஒரு பிரேயர் லைஃபு தானாவே அபிஷேகத்தில் உண்டு அடுத்ததாக சும்மா வெறும் வெத்து வெட்டு ஜபம் கிடையாது ஒரு சாதாரண ஜபம் கிடையாது ஜபத்துக்கு அவனுக்கு பதில் உண்டு ஜப அங்க போனா அற்புதம் நடந்துச்சு இங்கே ஜபம் பண்ணா என்ன கிடைச்சது மறுபடியும் எந்த வசனம் அவன் தரிசனம் அடைந்தான் இல்லாவிட்டா அவன் அதற்கு அவர்கள் அபிஷேகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு வெறும் ஜபம் மட்டுமல்ல ஜபத்திலேயே கத்திர வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் ஒரு தரிசனம் கொடுக்கிறார் ஒரு ஞான திருஷ்டி கொடுக்கிறார் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் ஒரு அக்னியை கொடுக்கிறார் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அபிஷேகத்திலிருந்து சும்மா எரிச்சு போறதில்லை அபிஷேகம் வந்து ஒரு நிறைவான ஜீவன் பரிபூர்ண ஜீவன்டா அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய இல்லாவிட குமாரனுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர் திருத்துவத்தில் ஒரு மூன்றாவது நபர் அவர் இல்லாம புதிய சபை கிடையாது அதனால தான் பைபிள் சொல்லி ஆவி என்னும் ஆவி என்னும் அச்சாரம்ரிசுத்தனுஷ்கப்பட்கப்பட முடிய அபிஷேகம் அும் போது அது ாலேம் பெற்றவர்களாக கண்டுத்தாவியை பெக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அவர்கள் வெறும் அதிகாரத்தில் இதே பேத உடனே அங்க எட்டாம் அதிகாரத்தில் அபிஷேகம் கிடைச்சது பத்தாம் அதிகாரம் கடைசியில நாப்பத்தி நாலுல இருந்து வாசிங்க நாற்பத்தி வரைக்கும் இந்த வார்த்தைகளை பேத பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை யாவும் இறங்கினார் அவர்கள் போது பரிசுத்தவியின் வர பிரஜாதிகள் மேலும் பொனிதிரளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் பல அவர்கள் பேசினார்கள் அதை வந்து உடனே கொஸ்டின் ஆயிடுச்சு இது சரியா தப்பே அப்போ பதினொன்னு 15 பதினஞ்சு விளக்கம் கொடுக்கிற போது மேலும் இறங்கினார் ஆவியானவர் நினைச்சிடக்கூடாது ஆவியானவர் திருத்துவத்தில் மூன்றாவது நபர் அதனால இது தரிசனம் அடுத்து பரிசுத்தாவி பெற்றவன் ஜெபித்தா ஜட்மெண்ட் உண்டாகும் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக உன் இருதயம் தேவனுக்கு உன்பாக செம்மையா இந்த நீ உன்னை மட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் எப்படி ஒருத்தனுடைய வெளியாகு அவனோட அப்படி சொல்றான் நீ இப்படிதான் இருக்க அபிஷேகத்தில் நிறைஞ்சி சொல்றான் அவன் மிரண்டு போயிட்டான் அடுத்த வசனம் ஒ சம்பிச்சுமோ ஒன்றும் எனக்காக கத்தரை வேண்டிகொள்ளுங்கள் என்ற பணத்தினால அவன் வரவாங்களான்னு பார்த்தான் பணம் வந்து பாதாளத்துக்கு போகும் எல்லாவற்றுக்கும் உதவும் ஆனா பரலகத்துக்கு நிச்சயாதே வராது பணம் ஊழியத்துக்கு தேவை உலகத்துல தேவை ஆனா அதை வச்சு நம்ம சபைய மெயின்டெயின் நினைக்கூடாது பெரியாள நினைக்க கூடாது பணத்தை வச்சிட்டு தான் ஒரு சிலர் ஆனால் இங்கே சொன்னா நீ கசப்பான பிச்சில் அகப்பட்டிருக்கிறதா நான் உன்னை குறித்து காண்கிறேன் அதனுடைய சரியான அர்த்தம் ஒன்று அவனுக்கு நியாய தீர்ப்பு ரெண்டாவது ஆத்மா அவனுடைய நிலவரத்தை அறியக்கூடிய சக்தி பரிசுத்தாவிலே வந்தது ஒருத்தனுடைய கேரக்டர் என்ன அவன் ஸ்டேட்டஸ் என்ன அவன் மைண்ட் என்னங்கிறத ஆவியானவர் அவனுக்கு அப்படியே வெளிப்படுத்தினார் சரி பரிசு தாவில இருக்கோமே இத்தனை வருஷமா நமக்குள்ள இந்த ஏழு காரியங்கள் வந்துருச்சா தயவுடைய வார்த்தையை பேசுகிறோமா கத்தடையை வல்லமே வெளிப்படுத்துகிறோமா எத்தனை ஆத்மாக்களை பிடிச்சிருப்போம் எவ்வளவு அபிஷேகத்தில் நமக்கு தைரியம் கிடச்சிருக்கோம் எவ்வளவு ஜபஜீவியம் வந்திருக்கோம் எவ்வளவு தரிசனங்கள் வெளிப்பாடு கிடச்சிருக்கோம் எத்தனை சத்ருத்துவத்துக்களை நாம் நியாயம் திருத்திருப்போம் அபிஷேகத்தில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா அந்த சத்ரு தொலைஞ்சான் பிசாசு செய்வனெல்லாம் ஓடி அழிஞ்சு போயிடு எல்லோரும் கண்களை கொஞ்ச நேரம் டைம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணி மீன்பிடிக்க போய் நேசிக்கும் தன்மை அற்றவனாக ஒரு அறிவும் இல்லாம பேதமையான மனிதனை இந்த அபிஷேகம் எவ்வளவு வல்லமில்லவனாய் மாற்றிட்டு கேட்டாவே அதே அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது என்னை இந்த பேதைய வாழ்வை மாற்றி தந்த அதே சக்தி எனக்குள்ளும் ஆளுகை செய்ய முடியாத ஒரு விஷயக் கொடுக்கிறேன் எல்லாருங்க நிலைமூடுவோம் கொஞ்ச நேரம் தான் முடிஞ்ச போடுங்க உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு செயல் திறனை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களா முடக்கிட்ட உங்களுடைய நெருக்கங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதான சுயம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் வல்லமையை செயலற்று போக வைத்து அதெல்லாம் ஒதுக்கி வைங்க கத்திரம் பார்த்துக் கொள்வார் கொஞ்ச நேரம் கத்திய ஆவி பேதவுக்குள் வந்தபொழுது அவனுக்குள்ளே வந்த அந்த பாருங்கள் வெளிப்படுத்த தைரியத்தை பாருங்கள் அவன் மூலமாக ஆத்மாக்கள் பிடிக்கப்பட்டதை பாருங்கள் அவனுடைய நிழலில் இருந்த தேவனுடைய வல்லமையை பாருங்கள் அவனுடைய வார்த்தையில் இருந்த தேவையான நியாயத்திற்கின் சக்தியை பாருங்கள் கதாவே எனக்குள்ளும் அதே அபிஷேகம் மாறாத அபிஷேகம் அது முதலாம் நூற்றாண்டில் அனுப்பப்பட்டது இது கடைசி நூற்றாண்டில் நமக்கு அது அதிகமாய் தேவைத்து சபித்து சத்தியம் மீன்பிடிக்க போனவனை தேடி வந்து அபிஷேகித்து இவ்வளவு மகிமையான காரியங்களை செய்யக்கூடுமானால் இன்னைக்கு முழங்கால் படி உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எனக்குள் இந்த பரிசு தாவியின் போராடு நான் ஏன் பேரனுடைய ரெண்டு தன்மையும் சொன்னேன்னு சொன்னா நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி இந்த அபிஷேகம் உங்களை அந்த அளவில் உயர்த்த முடியும் மாற்ற முடியும் சபிச்ச மனிதனை தைரியவனாய் மாற்றி நிறுத்த வைத்தார் அடிபட வைத்தார் ஜபமே இல்லாமல் தூங்கிட்டு இருந்த மனுஷன் ஜப வீரனாய் கத்தர் மாற்றினார் அது எப்படி மாற்றப்பட்டது வல்லமே அதுதான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க கொஞ்ச நேரம் நமக்கு டைம் உங்களுக்கு இந்த எதுல எது தேவையோ எது குறைவா இருக்கோ அதை அபிஷேகத்தில் கேட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள் வாய தருங்க முழங்கால போடுங்க போராடுங்க ஜபம் தரிசனம் பயமற்ற தன்மை சத்ருவை கடிந்து கொள்ளுதல் அமேன் அமேன் அபிஷேகம் வரட்டும் நீ மனிதனை பிடிக்கிறவனாய் மாறுவாய் உன் வாயில் ஜீவ வார்த்தையை வைக்கட்டும் வல்லமை விளங்கும் பெட்டி ஆய் மாறுவாயாக ஒரு இறங்கட்டும் இறங்கட்டும் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரே ஜபம் கத்தாவே பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள ஜபம் எனக்கு தேவை நிறைவில் உள்ள தைரியம் எனக்கு தேவை ஆத்மாக்களை பிடிக்கும் தன்மை எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள வார்த்தைகள் பேசக்கூடிய வல்லமை எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள சக்தி அற்புதங்களை வெளிப்படுத்தும் சக்தி எனக்கு தேவை பரிசுத்தாவிலே எனக்கு கிடைக்க வேண்டிய வெளிப்படுத்தல் எனக்கு தேவை ஒவ்வொரு மனுஷனை குறித்து தெய்வீகத்தை குறித்து எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் தேவை இது மட்டும்தான் கூடாது நிறைவை தருவார் விரிவாய் தர கத்தரவை நன்மையினால் நிரப்பாற்றம் வேற எந்த பிரேயர் வேண்டாம் என்னுடைய ஆவியினால் எல்லாம்